வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏடோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் ஒஹையோ மாநிலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய தொன்னூறு அமெரிக்க இந்திய பழங்குடிகள் பென்சில்வேனியாவின் துணை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் அறுபத்தி பேர் குழந்தைகளும் பெண்களும் ஆவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அனைத்துலக மகளிர் தினம் முதன் முதலாக டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ரெய்மன் டி லெரோச் என்பவர் விமான பைலட்டுக்கான லைசன்ஸ் பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஸ்பெயின் பிரதமர்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 பெ இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் பெய்ஜிங் நகருக்கு சென்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் மாயமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜொகனிஸ் கெப்லர் அவர்கள் கோள்களின் இயக்கங்களுக்கான மூன்றாவது விதியை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஓ ஓ டோ ஹான் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு எட்வர்ட் கென்டல் இவரும் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால கங்காதர திலகர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் இழத்து புலவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜே சந்திரபாபு பின்னணி பாடகர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அபு அப்பாஸ் பாலஸ்தீன விடுதலை முன்னணி ஸ்தாபகர்